தொள்ளதாவது பெருநாளில் தொடும் திடலுக்கு நாங்கள் புறப்பட வேண்டும் எனவும் கூடாரத்தில் உள்ள கன்னி பெண்களையும் மாதுவிடா ஏற்பட்டுள்ள பெண்களையும் புறப்பட செய்ய வேண்டும் எனவும் நாங்கள் கட்டடையிடப்பட்டிருந்தோம் பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் இருப்பார்கள் ஆண்களின் தக்பீருடன் அவர்களும் தக்பீர் கூறுவார்கள் ஆண்களின் டுவாவுடன் அவர்களும் துவா செய்வார்கள் அந்த நாளில் பரக்கத்தையும் புனிதத்தையும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள்